வணக்கம் நற்றினியின் ஆயிரத்தி இருநூற்றி தொன்னூறாவது செய்தி சேவை டிசம்பர் மூன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு கார்த்திகை மாதம் பதினேழாம் நாள் திங்கட்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஓடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு எஸ் செந்தில்குமார் தமிழக செய்திகள் தமிழக அரசு பள்ளிகளில் வரும் ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் எல்கேஜி வகுப்புகள் தொடங்கப்படும் என அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் விபத்துகளை தடுக்க சென்னையில் இயங்கும் மின்சார ரயில்களில் தானே கதவு பொருத்த வேண்டும் என உயர்நீதிமன்றம் யோசனை தெரிவித்துள்ளது ஜாக்டோ அமைப்பினர் நாளை நடத்த திட்டமிட்டுள்ள காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் பணியாளர் சங்கம் பங்கேற்காது என தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கத்தின் மாநில சிறப்பு தலைவர் கு பாலசுப்ரமணியம் தகவல் தெரிவித்துள்ளார் புயல் பாதிப்பு பணியில் தமிழக அரசை குறை சொல்பவர்கள் மனசாட்சி இல்லாதவர்கள் எனவும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை மீறி புயலின் வேகம் கடுமையாக இருந்தது எனவும் அமைச்சர் எஸ் பி வேலுமணி தெரிவித்துள்ளார் கோவை அரசு மருத்துவமனையில் மூன்று மாதங்களில் காய்ச்சலால் ஐம்பத்தி ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் பன்றி காய்ச்சல் டெங்கு காய்ச்சல் மூளை காய்ச்சல் மற்றும் மர்ம காய்ச்சலால் ஐந்து பேர் பலியாகியுள்ளனர் காய்ச்சலுக்காக சிறப்பு வார்டு துவங்கப்பட்ட நிலையிலும் உயிரிழப்பு அதிகரித்து வருவது கவலையை ஏற்படுத்தியுள்ளது தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிக்காக நான்காவது பிரிவில் இருநூற்றி மெகாவாட் மின் நிறுத்தப்பட்டுள்ளது ஒரு நிமிட யோசனை ஒலிக்கோப்பு என்ற இணையதளத்திற்கு வருகை தாருங்கள் இந்திய செய்திகள் அமெரிக்கா மற்றும் இந்திய விமான வீரர்கள் இன்று முதல் 12 நாட்களுக்கு மேற்கு வங்க மாநிலத்தில் உள்ள காளைகுண்டா மற்றும் பனாகர் விமானப்படை தளங்களில் கூட்டு பயிற்சியில் ஈடுபட உள்ளனர் இந்திய தேர்தல் கமிஷன் தலைமை ஆணையாளராக சுனில் அரோரா பொறுப்பேற்றுக் கொண்டார் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வரும் ஜனவரி முதல் மார்ச் வரை மூன்று மாதங்கள் கும்பமேளா புத்த பூர்ணிமா உள்ளிட்ட விசேஷ நாட்கள் வருகின்றன இதில் கலந்து கொள்ள வரும் பக்தர்கள் திருமண மண்டபங்கள் போன்ற இடங்களில் தங்குவார்கள் எனவே மூன்று மாதங்களுக்கு அம்மாநிலத்தில் திருமணம் போன்ற விசேஷங்கள் நடத்த முதல்வர் யோகி ஆதித்யநாத் தடை விதித்துள்ளார் பாராளுமன்றத்தின் குளிர்கால கூட்டத்தொடர் டிசம்பர் பதினோராம் தேதி தொடங்கி ஜனவரி எட்டாம் தேதி வரை நடக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது குஜராத்தில் நேற்று நடைபெறவிருந்த காவல்துறையினருக்கான எழுத்து தேர்வு வினா தாள் வெளியானதை அடுத்து ரத்து செய்யப்பட்டது நீர்ப்பாசன திட்டத்தை செயல்படுத்த மராட்டிய அரசுக்கு 500 கோடி ரூபாய் கடன் கொடுக்க சாய்பாபா ஆலய அறக்கட்டளை முன்வந்துள்ளது அயல்நாட்டு செய்திகள் அமெரிக்காவின் புளோரிடா மாநிலத்தில் உள்ள போர்ட் விமான நிலையத்திலிருந்து நேற்று நேற்று பிற்பகல் ஒரு செஸ்னா முன்னூற்றி முப்பத்தி ஐந்து ரக சிறிய விமானம் புறப்பட்டது எனினும் அந்த விமானம் கட்டிடத்தில் மோதி நேரிட்ட விபத்தில் அதில் பயணம் செய்த இரண்டு பேர் பலியானார்கள் உக்ரைன் நாட்டின் பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு அக்கறை காட்டாத ஆட்சியாளர்கள் பதவியில் உள்ளவரை போர் தொடரும் என ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார் மெக்சிகோ நாட்டின் புதிய அதிபராக மேனுவேல் லோபிஸ் ஆப்ரடார் பதவியேற்றுக் கொண்டார் ஆப்கானிஸ்தான் ராணுவத்தினர் நடத்திய வான்வழி தாக்குதலில் முப்பத்தி ஐந்து கிளர்ச்சியாளர்கள் கொல்லப்பட்டனர் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜி மாநாட்டை இந்தியா நடத்தும் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் ஜி இருபது மாநாட்டின் நிறைவு நாளன்று நடைபெற்ற விருந்து நிகழ்ச்சியின் போது அமெரிக்க அதிபர் டிரம்பும் ரஷ்ய அதிபர் புட்டினும் சம்பிரதாயமாக பேசிக்கொண்டதாக அமெரிக்க அதிபரின் வெள்ளை மாளிகை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது வணிகச் செய்திகள் வங்கிகள் இணைப்புக்கு எதிராக வரும் இருபத்தி ஆறாம் தேதி நாடு தழுவிய அளவில் வேலை நிறுத்தம் செய்யப்போவதாக வங்கிகள் கூட்டமைப்பு முடிவு செய்துள்ளது ஜாவா மோட்டார் சைக்கிள்களை தொடர்ந்து எஸ்டி பைக்குகளை இந்தியாவில் அறிமுகம் செய்வதற்கு மஹிந்திர நிறுவனம் திட்டமிட்டுள்ளது வங்கிகள் தற்போது வாடிக்கையாளருக்கு அளிக்கும் இலவச சேவைகளுக்கு ஜிஎஸ்டி வரி விதிக்கப்படுவதால் அந்த வரியை வாடிக்கையாளரிடமே வசூலிக்க வங்கிகள் முடிவு செய்துள்ளன ஜிஎஸ்டி வருமானம் நவம்பர் மாதத்தில் சரிவை சந்தித்துள்ளதாக மத்திய நிதி அமைச்சகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் டாக்கா நகரில் நடைபெற்ற டெஸ்ட் போட்டியில் பங்களாதேஷ் அணி வெஸ்ட் இண்டீஸ் அணியை ஒரு இன்னிங்ஸ் மற்றும் நூற்றி நான்கு ரன்கள் வித்தியாசத்தில் தோற்கடித்தது இதன் மூலம் இரண்டு போட்டிகள் கொண்ட தொடரை இரண்டுக்கு பூஜ்யம் என பங்களாதேஷ் கைப்பற்றியுள்ளது ஐ லீக் கால்பந்து தொடரில் மோகன் பகான் அணிக்கு எதிரான ஆட்டத்தை ஒன்றுக்கு என்ற கோல் கணக்கில் டிரா செய்தது சென்னை சிட்டி எஃப்சி அணி சர்வதேச துப்பாக்கி சுடுதல் சம்மேளன பொதுக்குழு கூட்டம் ஜெர்மனியில் உள்ள மியூனிச் நகரில் நேற்று முன்தினம் நடந்தது இதில் புதிய நிர்வாகிகள் தேர்தல் நடைபெற்றது இந்திய சங்க தலைவரான ரணீந்தர் சிங் நூற்றி அறுபத்தி பெற்று நான்கு துணைத் தலைவர்களில் ஒருவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரை வெல்லுவதிலேயே இந்திய அணி முழு கவனம் செலுத்தும் என இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் விராட் கோலி தெரிவித்துள்ளார் திரைச்செய்திகள் தொடர்ந்து ரஜினியின் நடிப்பில் பேட்ட படம் பொங்கலுக்கு வெளியாக உள்ளது அஜித்தின் விசுவாசத்துடன் மோதவுள்ள இப்படத்திற்கு இப்போதே எதிர்பார்ப்பு எகிரியுள்ளது இப்படத்தில் எஸ் பி பாலசுப்பிரமணியம் பாடல் நாளை வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது பாகுபலி படத்தை தொடர்ந்து மீண்டும் இயக்குனர் ராஜீவ் மவுலி இயக்கும் புதிய படத்தில் நடிகை ரம்யா கிருஷ்ணன் நடிக்க உள்ளார் காமெடி படங்களில் நடிப்பது தனக்கு மிகவும் பிடிக்கும் என நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார் இத்துடன் நட்டினியின் இன்றைய செய்தி சேவைகள் சேவிகள் நன்றி வணக்கம்